என்ன குரட்டையுக்கு ஏரோபிளான் போற சவுண்ட் அம்மா தங்க லட்சம் எங்க போற பூடு அறுவாழை எடுத்துட்டு வர போறா தங்க லட்சுமி அம்மா தங்க என்ன தீ அணைக்கும் படையில சேர்ந்து விட்டாய புரியல அதாவது அந்த வேலையா இது கொஞ்சம் எங்க இருக்குது கொஞ்சம் கடுபடியா இருக்குது அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது ஒண்ணு புரியல இருக்குற அது போக போக சரியா போகுங்க சரியா போவா போனா சரி ஏங்க என்ன என்ன செய்யுங்க சொல்றேன் தவாத்து பாடல உங்க கூட வர்றேன் கூடையும் வேணாம் மொரவும் வேணாம் என்ன செய்யணும்னு கேட்டீங்களா என்னங்க என்ன புருஷனுக்கு வேணுங்கிற பணிவடை எல்லாம் செய்திருக்கு பின்னாள் முன்னால எழுந்திருக்கணும் அது எப்படிங்க உங்க முதுகுக்கு பின்னால தூங்கி உங்க மூந்திக்கு முன்னால எப்படி எழுந்திரிக்க முடியாது ஒண்ணு கவலைப்பட வேணா எனக்கு முதுகு பின்னாலேயே தூங்கு நான் திரும்பி முகத்தை காட்டுறேன் அப்பறமே நீ எழுந்திருக்கல நான் என்ன சொல்றேன் என்ன கேக்குற தூங்கின பிறகு நீ தூங்கணும்ன்னால எழுந்திருக்கணும் முடியுமா இது அதோட பெரிய கஷ்டம் இல்ல பேயிற நேரத்துல பென்சில பிடிச்சிட்டு திருக்கிட்டு இருப்பீங்க எப்ப படுக்கிறீங்க அதனால அந்த சட்டத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு புடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா வளர வளர எழுந்திருங்க வேண்டியதா இருக்குது இப்படியே வச்சுக்கோ நல்லா இருக்கு நம்ம வீட்டுல நல்லா இருக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் திருப்பாக்கி இருக்கிறாங்களே நான் என்ன பண்ண அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் இந்த விளையாட்டு அப்புறமேல பேசிக்குவோம் என்னுடைய இருக்கிறான் ஆள வந்தான் ஒரு அடங்கா படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா பைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க தம்பதிகள் என்ன அடக்கு கொடுக்கு என்ன பதிபக்தி அப்படின்னு அந்த பொண்ணு பாராட்டுறாங்க அவன் நாய கூடுறான் நீ குடுத்தல மன்றது எங்க பாத்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லிருக்கேன் நான் அடவுல சரியா போன்னு வச்சிருக்கீங்க இப்ப சமையல் ஆயிடுச்சும் அரைக்கரைக்க வேண்டாம் தான் துவையலா தங்க லட்சுமிாசா தோசா இருந்தது மசாலாவது உக்கா எப்படி செய்யுது தெரியுமா ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போது மாவு மாவா போடணும் அப்புறம் உருட்டிக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா எடுத்து இத வச்சு அப்பளம் போட்டுக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் தெரியாதுல்ல பெரியண்டான போட்டு ஊத்தி அதான் எனக்கு தெரியுமே நல்லா குழைச்சு அதான் எனக்கு தெரியுமே வச்சு வையு நான் வந்து புதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க புரிய சொல்றீங்க தெரிஞ்ச மாதிரி தெரியுமே எனக்கு தெரியுமே என்ன சி தெரியும் பெரிய மேதாவி மாதிரி நம்மாளை அடிச்சு போட்டாங்க உங்க இருக்காரு ஜமீன்தாரா ஆளை வச்சு அடிச்சு போட்டாரா எங்க பார்த்தாலும் ஊரெல்லாம் புகையுக்கு மேடம் ஒரு பயல நான் சந்திக்க வேண்டியது இருக்கு நான் போய் பாத்துட்டு மாவுகிட்ட ஏதாவது நெருப்பு வைக்கிற நெருப்பு வச்சரெட் எடுத்துட்டீங்களா குடிக்க போறேன் நீ பத்த வச்ச உப்ப நீ செய்த எனக்கு தெரியல என்ன கேக்குறியா பின்ன ஏன் உனக்கு வாய் ஓடறது நடிச்சுக்குது கிடையாத்தியா இல்லையா உனக்கு கைகாலாம் அப்படி ஓடுறது என்ன புல்லு கட்டின என்ன நினைச்சுட்டு இருக்கா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியும் ஒரு பெரிய அரசியல் கைதி லாரி வரும் நாலஞ்சு போலீஸ் வருவாங்க நாய் வரும் நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திருத்திருப்பா இழுத்துக்கிட்டு போவோம் என்னமா அந்த நாய்கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதுங்க அதுக்கு நீங்க போடுங்க நான் பொறுத்து நான் ஒண்ணும் போட வேணா நீங்க நல்லபடியா வேலை செய்துகிட்டு இருக்கு எனக்கு சந்தேகம் உண்டாகதோ உன்ன கூப்பிட்டு அனுப்புவேன் அங்க வந்து உள்ளத சொல்லி கொடுக்கணும் நான் ஒண்ணு செய்யல ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் சரி அவ்வளவுதான்